அத்தியாயம் அறுபத் நான்கு திருஷ்டாந்தோடு அத்வைத்த உண்மை உரைக்கும் அத்தியாயம் பரபரம் பழுதரவே பற்றுவதற்கே தூவாக ஆவலுடன் கேட்ப மிக இனியதான அத்திய அற்புதமாம் திருஷ்டாந்தத்தோடு ஓவலினா கண்டபற நிச்சயத்தை ஊனமர இவ்வோ தில்லுன குறைப்பாம் மே வரிய மிக விரைவின்மை முக்தி மே சத்தியமே சத்தியமே ஜகமே இல்லை சங்கல்ப விகல்பங்கள் சிறிதும் இல்லை நித்திய ஆனந்தமய பிரம்மம் ஒன்றே நிச்சலமாய் எப்போதும் நிலைத்த உண்மை அத்வைத பிரம்ம அனாமயமா கஷர மாம கண்டமாகும் இத்வைத்த விவகாரம் இறையும் இல்லை இங்குற்ற காரிய இல்லை பிரிவு பெற பரபிரம்மஸ்வரூபமல்லால் பிரபஞ்ச பாவனையே என்றும் இல்லை திருவுருவாம் பரபிரம்மஸ்வரூபம் அல்லால் திருஷ்யமாம் ஜகத்தோற்றம் சிறிதும் இல்லை சர்வ பரிபூரணமாம் பிரம்மம் அல்லால் ஜக முதலோர் பொருளும் ஒரு காலும் இல்லை பரவியை வர்த்தமுன குரமாம் வண்ணம் பலவிதமாம் திருஷ்டாந்தம் பகரோவாம் மலடி மகன் வசனத்தால் யார்க்கும் பீத்தி மண்ணிடு மேல் மாை முதர் ஜகத்தும் சத்தாம் சலனமிகும் பரியின் கோடுண்மை யாகி சமர்த்தருமேல் சராசரமாம் ஜகத்தும் சத்தாம் மலைமனுடன் கோடதுவாம் அம்பு கொண்டிங்கு யாரே நோம் மழிவுற்றால் ஜகத்தும் சத்தாம் கலரமர விசாரிக்கில் ஜகத்தேயில்லை களங்கமிலா பரபிரம்மம் ஒன்றே உண்மை காணலின் நீர் அருந்தியதால் திருப்தி யார்க்கும் கலந்திட மேல் ககன முதல் சத்தாம் வானிலுரும் கந்தர்வ நகரம் உண்மை வடிவாமேல் வசனிக்கும் ஜகத்தும் சத்தாம் ஈனமுறா ககனத்தில் நீள ரூபம் இரவாமல் இருந்திடு மேல் ஜகத்தும் சத்தாம் ஊனமுற விசாரிக்கில் ஜகத்தே இல்லை உணர் குருவாம் பரபிரம்மம் ஒன்றே நிகழ் சுத்தி ரசதத்தால் பணிகள் யார்க்கும் நிஜமாக சித்தித்தால் ஜகத்தும் சத்தாம் திகழ் ரஜு சர்பத்தால் ஜனங்கள் யாரும் தீண்டி நராய்மறி புற்றால் சத்தாம் ககனத்தின் குசுமத்தால் எங்கும் யாரும் கந்த சுகம் புஜி புற்றால் சத்தாம் அகமுற்று விசாரிக்கில் ஜகத்தேயில்லை அறிவுருவாய் நிறைந்த பரம் ஒன்றே உண்மை தொடர் விட்டு ஜொலிக்கு மனிதாமல் அடங்கிடு மேல் சத்தாம் தடமுற்ற தன் நொழியால் தவிர்ந்திடு மேல் ஜகத்தும் சத்தாம் இடமுற்ற தருத்திரிடம் வித்தேயன்றி இங்குண்டாய் வளர்ந்திடும் மேல் சத்தாம் திடமுற்று விசாரிக்கு ஜகத்தேயில்லை திருவுருவாய் நிறைந்த பரம் ஒன்றே உண்மை அரம்பையதன் கட்டையினால் பாக்க சித்தி ஆர்க்கேனம் அமைந்திடு மேல் ஜகத்தும் சத்தான் குரம்பையி மாணமிக்கு மூடருக்கு குறைவில் சுகம் கூடிடு மேல் ஜகத்தும் சத்தாம் விரும்பியுள்ள அறிவுடையோர் மனத்தின் நேர்மை நீ சர்க்கு தெரிந்திடு மேல் ஜகத்தும் சத்தாம் உரம் பெறவே விசாரிக்கில் ஜகத்தேயில்லை ஓர் உருவாய் நிறைந்த பரம் ஒன்றே உண்மை இன்று பெரும் கன்னிகையால் பாக சித்தி இசைந்திடு மேலித்வைத்த ஜகத்தும் சத்தாம் அன்றியும் அக்கன்னிகையோடமளி யுற்றிங்காரேனும் சுகமுற்றால் ஜகத்தும் சத்தாம் நின்ற பூவி புழுதியினால் நிறைந்த சிந்து நீர் முழுதும் சூஷித்தால் ஜகத்தும் சத்தாம் நன்றுரவே விசாரிக்கில் ஜகத்தேயில்லை நமதுருவாம் பரபிரம்மம் ஒன்றே உண்மை ஆதித்தன் சந்நிதியில் அந்த காரம் அழியாமல் இருந்திடும் மேல் ஜகத்தும் சத்தாம் சோதித்த விரதத்தால் இரும்பின் ரூபம் ஸ்வர்ணத்வம் மறுவாதேல் ஜகத்தும் சத்தாம் மாதத்தின் பூர்வமே மறித்தோன் மீண்டும் மகிழ்வுடனே வருவான் நெல் ஜகத்தும் சத்தாம் கோதற்று விசாரிக்கில் ஜகத்தேயில்லை குணா தீத பரபிரம்மம் ஒன்றே உண்மை வால் ஜத்தும் சாம் முந்தி கரந்துடும் மே ஜத்தும் சாம் தந்திரமாய் கடைந்துருமர் மீண்டும் பாலாம் தன்மையினை சார்ந்திடு மேல் ஜத்தும் சத்தாம் புத்தியுர விசாரிக்கு ஜகத்தேயில்லை பூரணமாம் பரபிரம்மம் ஒன்றே உண்மை மேருவினை தாமர இந்நூலால் யாரும் மிக எளிதாசை பாறேல் ஜகத்தும் சத்தாம் பூரணமாம் வாரிதியை தரங்கத்தாலே புனர்தெவனும் பிணிப்பானேல் ஜகத்தும் சத்தாம் கூர்ம ரோமங்களினால் மத்த மாபே கொணர்தெவனும் பிணிப்பானேல் ஜகத்தும் சத்தாம் தீரமுற விசாரிக்கில் ஜகத்தேயில்லை திரிகுணமும் கடந்த பரம் ஒன்றே உண்மை உஸ்வாச வாயுவினால் ஓங்கும் சைலம் உழைந்து சலித்திடுமாகில் ஜகத்தும் சத்தாம் விசையாக மேறு வந்தோர் பதுமம் தன்னில் விதையிலிருந்திடுமாகில் ஜகத்தும் சத்தாம் நசியாது ஜொலிக்கின்ற அக்னியின் கண் நற்பதுமம் வளர்ந்திடுமேல் ஜகத்தும் சத்தாம் அசையாது விசாரிக்கில் ஜகத்தேயில்லை அகண்ட வடிவான பரம் ஒன்றே உண்மை சிறு மசகம் சிங்கத்தை சங்கரித்து சிக்கனவே ஜெயித்திடு மேல் ஜகத்தும் சத்தாம் உருவண்டு மேருவினை கனியே போல உண்டுடனே உமிழ்ந்திடு மேல் ஜகத்தும் சத்தாம் பெருமனுவின் உதரத்தில் அனந்த கோட்டி பிரம்மாண்டம் இருந்திடு மேல் ஜகத்தும் சத்தாம் மறுவரவே விசாரிக்கில் ஜகத்தேயில்லை மகத்தான பரபிரம்மம் ஒன்றே உண்மை கனவினிடை கண்ட பொருள் நனவின் கண்ணே கலங்காமல் இருந்திடும் மேல் ஜகத்தும் சத்தாம் நனி விரைவில் ஓடியிடும் நதி என் வேகம் நலியாது நின்றிடும் மேல் ஜகத்தும் சத்தாம் ஜனன முதல் குருடர்க்கு மணி என் நேர்மை செவ்வியதாய்த்திருந்திடு மேல் ஜகத்தும் சத்தாம் உரு தெரியாமுயர்கோடான் மதமா தங்கள் உயிர் நீங்கி மறித்திடும் மேல் ஜகத்தும் சத்தாம் தரித்திரர்கள் செல்வத்தோர் செல்வ இன்பம் தனை தெரிந்து புஜிப்பாரில் ஜகத்தும் சத்தாம் திருத்தமுற விசாரிக்கில் ஜகத்தேயில் ஒன்றே உண்மை சுந்தரமாம் அன்னத்தின் நடைபோல் காகம் சுத்த நடை உருமாகில் ஜகத்தும் சத்தாம் விந்தியமாவிற்பிலரும் சிங்கத்தோடு வேசரிதான் சமரசையும் மேல் ஜகத்தும் சத்தாம் இந்துவினன் சம்பந்தம் இன்றி ராகு எங்கேனும் தெரிவுற்றால் ஜகத்தும் சத்தாம் சிந்தையுற விசாரிக்கு ஜகத்தேயில்லை சின்மயமாம் பரபிரம்மம் ஒன்றே உண்மை மலடிக்கு கருவுண்டாய் அதற்கு நாமம் வடிவமெலாம் அறுவிடு மேல் ஜகத்தும் சத்தாம் பலமற்ற நபுஞ்சகனுக்குரிய மைந்தன் பிறந்து வளர்ந்திடுவான் மேல் ஜகத்தும் சத்தாம் சலமுற்ற அன்னோனுக்குரிய மாதர் சம்போக சுகமுல தேல் ஜகத்தும் சத்தாம் நிலைபற்று விசாரிக்கில் ஜகத்தேயில்லை நிர்மலமாம் பரபிரம்மம் ஒன்றே உண்மை சுனகத்தின் பிந்துமினால் சிங்கம் உண்டாய் சூரத்வம் செறிந்திடு மேல் ஜகத்தும் சத்தாம் பின்னுமத்தால் சாகர நீர் பருகப்பட்டு பெருக்கரவே சூஷித்தால் ஜகத்தும் சத்தாம் நனியுற்ற தாரு சிலை மயமாம் பாவை நல்லம் தூய்த்திடும் மேல் ஜகத்தும் சத்தாம் மனமுற்று விசாரிக்கில் ஜகத்தேயில்லை மாசற்ற பரபிரம்மம் ஒன்றே உண்மை விருதாவாம் ஆகாஷம் ஜனங்களின் பால் விழுந்துடும் மேல் சத்தாம் பெரிதான ஆகாசம் புவியில் விழுந்து பின் முயற கிளம்பிடு மேல் சத்தாம் விரிவான விண்மலரை சூட்டி யாரும் ஜத்தும்த்தான் பரிவாக விசாரிக்கில் ஜத்தே இல்லை பங்கமிலா பரபிரம்மம் ஒன்றே உண்மை ககனத்தை கயிற்றால் யாரும் சுருக்க முறப்பிணிப்பாரில் ஜகத்தும் சத்தான் மீனியுரா ககனத்தின் பிரதிபிம்பத்தான் மெய்யாக இருந்திடு மேல் ஜகத்தும் சத்தாம் ஹீனமுரு மேஷத்தின் வயிற்றில் யானை இருந்து பிறந்திடுமாகில் ஜகத்தும் சத்தாம் ஞானமுறை விசாரிக்கில் ஜகத்தேயில்லை ஞானகனமான பரம் ஒன்றே உண்மை மிகவும் மகாஷேருற்ற புவியில் யாரும் மேவி சத்தாம் நிகழ்வு மிகவும் முகுரத்தில் பிரதிபிம்பத்தான் இணை பெற்று நின்றிடும் மேல் ஜகத்தும் சத்தாம் திகழ் கனலில் இடும் பஞ்சு திறமையினைச் செரிந்திடும் மேல் ஜகத்தும் சத்தாம் இகழ் வரவே விசாரிக்கில் ஜகத்தேயில்லை இருமையிலா பரபிரம்மம் ஒன்றே உண்மை மடமெமிகும் மூடற்கு மகத்தாம் வஸ்தூ மகிமை தெரிந்திடுமாகில் ஜகத்தும் சத்தாம் படருமகண்டாக விருத்தி அல்லால் பரபிரம்மம் திகழ்ந்திடும் ஜகத்தும் சத்தாம் தடமருவும் தானுளதே ஜகத்தும் சத்தாம் தொடர்புறவே விசாரிக்கில் ஜகத்தே இல்லை துவைதமிலா பரபிரம்மம் ஒன்றே உண்மை அத்வைத பிரம்மல்லா சுருதிக்கெல்லாம் அயலவையும் பொருளா மேல் ஜகத்தும் சத்தாம் வஸ்து உணர்ஞானமல்லால் மற்றொன்றாலே வண்பவ நோய் மாந்திடும் மேல் ஜகத்தும் சத்தாம் உத்தமமாம் யோகமுணர் ஒன்றும் இன்றி உளம் அலையாதிருந்திடும் மேல் ஜகத்தும் சத்தாம் சத்தியமாய் விசாரிக்கில் ஜகத்தேயில்லை சண்மயமாம் பரபிரம்மம் ஒன்றே உண்மை பரமசிவன் கருணையலால் போக மோக்ஷம் பற்றினவர் உளராகில் ஜகத்தும் சத்தாம் நிர்மலமாய் விசாரிக்கில் ஜகத்தே இல்லை நித்தியமாயுளது பரபிரம் ஒன்றே அருள்வடிவாம் பரமசிவன் அரைந்த வண்ணம் அறுபத்து நான்கு வித திருஷ்டாந்தால் இருமையிலா பரம் உண்மை என்னும் இவ்விதமாம் பொருளை அன்றே இன்னவிதம் பரமார்த்த விசாரம் செய்ய இலகுஜக ஜீவ பரம் எவையும் இல்லை பின்னமெனக் கொண்டதெல்லாம் சோதிக்கும் கால் பிரம்மலாதோரணவும் பிரிதேயாக துண்ணுபட்ட ரூபத்தை தொடர்புற்ற தந்துவலால் வேரங்குண்டோ மண்ணுகட்ட ரூபத்தை கால் மண்ணயலால் மற்றவையும் மதித்தோருண்டோ ஆதலினால் அணுவேனும் துவைத்தம் இல்லை அத்வைத்தம் தானுமில்லை அயலே இல்லை போதகனமான பர பிரம் ஒன்றே பூரணமாய் எப்போதும் பொருந்தும் வஸ்தோ பேதமில்லா அப்ரம் நானே என்று பிரிவற்ற கண்டபர ஜானம் பெற்று வாதகமாம் பவபந்தம் அனைத்தும் தீர்ந்து வரமான அகண்டபர வடிவேயாவாய் சங்கல்ப காரியமாம் ஜகத்தின் தோற்றம் சற்றேனம் சாந்திடு மேலுடனேய பங்கற்ற பரபிரம்மெல்லாமென்றும் பரமதுவே நான் என்றும் பாவித்து தீர் அங்குற்ற மனதென்னும் மகத்தாம் தொடர்ந்திட உடனே அத்தை அங்குற்ற கண்டபர தியான அதிசயமாம் ஔஷதம் உண்ட ஹதம் செய்மைந்தார் மாயையினால் கல்பிதமாம் பேத்தமேது மனதின் இடை தோன்றியில் உடனே அத்தை தூய பர பிரமத்தின் தியானத்தாலே துகளறவே துடைத்து நிஜஸ்வரூபமாவாய் ஆயதனதவித்தையினால் தேகம் மாதே அகமெனவே தோன்றியடில் உடனே அத்தை நேயபர ஆத்ம தியான நிஷ்டையினால் நீக்கி நிஜஸ்வரூபமாவாய் கொடிய அகங்காரமெனும் சத்ருதான் குறைவு தரக்கூடியுடனே அத்தை சடுதி அகம்பிரம்மெனும் தியான வாழால் சம்ஹாரம் செய்து நிஜ ஸ்வபாவாய் கடியமன கிரந்தி தொடர்ந்திடமே யாகில் கலங்காது தைரியமாய் உடனே அத்தை நெடிய பரபாவனையாம் சக்கரத்தால் நிமிடத்தில் அறுத்து நிஜ நிலையில் நிற்பாய் தேக முதல் நான் என்னும் மத்தியாசம்தான் தீராது தொடர்ந்திடும் மேலுடனே அத்தை ஏகபரி பூரணமாம் பரனான் என்னும் இவ்விதமாம் உறுதியினால் இறக்கச் பிசாசம் தோன்றி அமலாத்ம தியானமெனும் மந்தீரத்தால் வேகமுடன் பிசாசமதை அணுகாதோட்டி விமலாத்மா வடிவாக விளங்கினாய் பலவிதமாம் சந்தேகம் எனும் பிசாசுறவே தோன்றினும் நீ பயப்படாமல் அலைவில் பரபாவனையால் நிலைமருவா துவைத்தமெனும் பிசாசு மீண்டும் நிகழும் மே நீ எனவும் வெருளா வண்ணம் இளையமில்லா அத்வைத்த தியானமாகும் விபூதியினால் வென்றதனை விபுவாய் புந்துர தினந்தோறும் பொந்தி கேட்போர் பூரண மாம பிரம்ம ஞானம் பெற்றார் பந்தமெல்லாம் தீர்த்தோராய் பரமேயாவர் பகர்ந்ததிலோர் ஐயமில்லை சந்ததமும் சகலமுனர் சாம்பமூர்த்தி சாற்றியதில் சற்றே நம் சங்கையுண்டோ அகிலமுமே ஆக்கி அழித்தழித்தும் தானோர் அணுவேனும் மாறுபடாத சங்கமாக சகல பரிபூரணமாய் சாந்தமான சத்திய ஜானந்த பரசிவத்தை அகமென விங்கறிந்தவரே அகண்டானந்த அடைந்த பரமசிவம் ஆவரென்றே நிகழ்வுறவேரிபுமுனி வன்னிதாக நிகரற்ற பரம்பொருளை நிகழ்த்தினானே சச்சிதானந்தமான பரம்பொருள் சந்ததம் சலியாதுளதாமெனும் இச்சகம் முதல் யாவையும் என்றுமே இல்லையே எனும் ஏக பரம்பொருள் நிச்சய்தனை நீ பலயுக்தியால் நிகிளரும் பெற இங்கு நிகழ்த்துதல் உச்ச ஆனந்த தாண்டவ மாடனம் உம்பர்கோன் தன் அகண்டஸ்வரூபமே உச்ச ஆனந்த தாண்டவ மாடனம் உம்பர்கோன் தன் அகண்டஸ்வரூபமே நம் உம்பர்கோன் தன் முப்பத்தொன்றாவது அத்தியாயம் முற்றிற்று அருணாச்சலம்